வாக்குறார் ஒருவனில் கேட்பதும் இல்லை ஒரு ஸ்வாபங்கள் வாக்குவாதம் செய்ய மாட்டார் அது சொல்லப்பட்ட முக்கியமான பகுதி வாக்குவாதம் இருந்தாதான் கூக்குரல் வரும் கூக்குரல் அதிகமாக நம்முடைய சத்தம் வீதிகளில கேட்கும் அப்போ இதனுடைய துவக்கம் வந்து வாக்குவாதம் தான் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஸ்வாவம் தான் நமக்கு முக்கியமே தவிர நம்முடைய போராட்டங்கள் முக்கியம் அல்ல கிறிஸ்தவ வாழ்வில் வந்த பிறகு கிறிஸ்துவின் சுவாபம் தான் நம்முடைய நகை அணிகலன் அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் வாக்குவாதம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவர வாயை கிளர்றதுக்கு பேசி பார்த்தா இடம் கொடுக்கல அதையே தான் சொல்லுகிறார் அவர் தலையாக இருக்கிற சபை சரீரமாக இருக்கிற அப்படின்னால அந்த வழக்கம் இல்லை என்று சொல்லுகிறார் ஒன்னு ஒரு பதினொன்று பதினாறு வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் சபைகளுக்கும் அப்படிப்பட்ட அறிய கடவன் அவர் சொல்றாரு வாக்குவாதம் பண்ற பழக்கம் எங்களுக்கும் சபைக்கும் கிடையாது ஏன்னா அது யாருக்கு கிடையாது சபையின் சிரசாகிய கிடையாது ஆண்டவருக்கு அந்த தன்மை இல்லாத போது நம்ம அதை வாங்கி வச்சுக்க கூடாது அந்தவருக்கு அந்த கேரக்டர் கிடையாது வாக்குவாதம் பண்ணுகிற கேரக்டர் அவருக்கு கிடையாது அப்ப அவருக்கு அந்த கேரக்டர் இல்லை அப்படிங்கும் நாம் அந்த கேரக்டரை நாமும் வெறுத்தரணும் அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய டைம் யார் வாக்குவாதம் பண்ணுவார் கிறிஸ்துக்குள்ள வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு இந்த பிராக்டிஸ் அப்படியே இருக்கும் ஒன்னு குறைந்த மூணு பொறாமையும் வாக்குவாதமும் என்றும் கிறிஸ்துள் குழந்தைகள் என்றும் என்ன சொல்லி இருக்கு வாக்குவாதம் செய்யறாங்க அதனால தான் அவர் சொல்றாரு வாக்குவாதம் பண்ணுறது வந்து சபைக்கு பழக்கம் இல்லை ஆனால் குறிந்தியர் சபையில் இருக்கு இருக்கு இந்த ப்ராக்டிஸு அதனால அந்த சபையில் உள்ள ஒரு கூட்டம் ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று சொல்லுகிறார் விட்டால் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லுகிறார் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது நீங்கள் வாக்குவாதம் பண்ணாத அளவில் உங்களுடைய எண்ணங்களையும் கோபங்களையும் வைராக்கியங்களையும் உங்களுடைய தரப்பு வாதங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும் நீ நலமானதையும் பேசாமல் உனக்காக பேசுவார் நீ பேச ஆரம்பிச்ச வாக்குவாதம் பண்ணுவது கிறிஸ்துவின் வழக்கமும் அல்ல அது மாம்சத்துக்குரியவர்களுடைய பழக்கமும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளுடைய பழக்கமாய் இருக்கிறது இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது ஒன்னு திமுத்திய ஆறு நான்குல பார்த்தால் அது ஒரு நோய் என்று சொல்லுகிறதே அவன் இருமா ஒன்றும் தர்க்கங்களையும் வாக்கு சும்மா இருமிக்கிட்டே இருக்கா அது அவங்களுக்கு என்ன இருக்கு ஒரு பாதிப்பா இருக்கு அதே மாதிரி ஒரு சில பேசாத பேசிட்டே இருப்பாங்க வாக்குவாதம் நமக்குள்ள அது ஒரு நோய் பிரியமான அந்த வியாதி இருந்தா பேசிட்டேதான் கழிச்சு என்ன செய்யும் சுத்த ஆரம்பிச்சோம் என்னோஜன் என்ன மறந்துட்டேன்னு சொன்னதுல என்ன முத்தம் கொடுத்தது என்ன திருமண செய்யும் போடும் இதே இருக்காட்டு தான் ஓடி ஓடி ஓடி தேஞ்சு போச்சு வாக்குவாதம் அதனால சில வீடுகளில் வாக்குவாதங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் சில விசுவாசிகள் வீடுகளில் கூட விசிட்டிங் போகாத காரணம் சில காரணங்கள்னா அதுல ஒரு காரணம் என்னதே உள்ள போனா என்னதே இந்த பஞ்சாயத்து எடுத்துக்கணும் வாக்குவாதம் அவங்களுக்குள்ள நோய் அவங்களை என்ன பண்ண முடியும் அந்த நோய் தாக்கி இருக்கு இந்த வாக்குவாதங்களுக்கு நாம குடும்பத்தில் உள்ளவங்க இடம் கொடுக்கும் போது என்ன நடக்கும் குடும்பம் கவந்து போகும் அதிகாரம் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கத்திற்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செகண்ட்ல கேட்கிற போயிடுச்சே அவங்களை கவிழ்த்து போடக்கூடியதான வாக்குவாதம் பைபிள் சொல்லுது இந்த வாக்குவாதங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பரலோகம் போன நினைக்க கூடாது அவைகள் எல்லாமே நம்முடைய ஜீவி விலகணும் வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பயோஜனமும் வீணுமா இருக்கும் பழையாட்டுல பழையாட்டில் ஒண்ணு வேண்டாம் கிடைச்சிட்டா வெளிச்சிட்டா போது நம்ம வந்து வீணான காரியங்கள் வாக்குவாதங்கள் தேவையில்லை இன்னைக்கு பல இடங்களில் பல விதமான வாக்குவாதங்கள் அது எப்படி இது வசனம் எப்படி இருக்கு இருக்கு வசனம் இருக்கத்தான் செய்யுது வெளியரங்கமாக்கப்படாத ரகசியங்கள் எவ்வளவோ இருக்கு உபதேசத்தை குறித்து ஒரு சிலருக்கு வாக்குவாதம் இருக்கு அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசதி அப்பொழுது எப்படரும் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள் அவன் இயேசுவையும் உயிர்த்தறுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியாலே அப்படி சொன்னார்கள் வாக்குவாதம் எப்பூரிகருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணார்கள் அது எப்படி இது நீ என்ன புதுசா ஒருத்தேசுவை பத்தி சொல்ற அவர் யாரு உபதேசத்தை குறித்து ஒரு வாக்குவாதம் டாச் ஏஜ் தான் உண்மையான கடவுளா அடுத்த வசனத்தில் சொல்லுது அவங்க சொல்றாங்க இது என்ன புதுசான உபதேசம் இவன் வித்தியாசமாக பேசுறானே அப்படின்னாங்க அப்போ சில உபதேசம் வந்து புதுசான உபதேசம் அல்ல அடுத்து இன்னொரு குரூப்புக்கு சுத்திகரிப்பு கரெக்ட் இப்படித்தான் சுத்திகரிக்கணுமா இது ஒரு வாக்குவாதம் மற்ற சபைகளெல்லாம் இப்படி இல்லை வாரம் வாரம் ஆபோஜனை கொடுத்து அனுப்பிடுறாங்க இவங்க போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் உபவாசம் போட்டு ஒரு வழி பண்ணி தான் இவங்க அனுப்புறாங்க சு இருக்குறி வாக்கு ஏன்ரியா இது அவங்களுக்குள்ளரே குழப்ப ஜீியத்தை ஊழியத்தை பகுதிகளை ஆராய்கிறதுக்கு தான் டைம் கொடுக்குறோம் நம்ம வந்து இப்படி வந்து உட்கார்ந்துட்டு நம்ம சொல்லி நம்ம ஞாயித்துக்கிழமை காலையில் இயேசுவே மண்ணியும் சொல்லிட்டு போகலாம் ஆனால் அப்படி அல்ல இருதயம் கிழிக்கணும் வஸ்திரங்களை அல்ல எதை கிழிக்கணும் இருதயத்தை கிழிக்கணும் பகையை வளர்க்கக்கூடாது வெட்டணும் வேரோட பிடுங்கணும் ஒப்புரமாகணும் சமாதானமாகணும் ஏன்னா எப்பொழுது இயேசு வந்தாலும் வரலாம் உன்னுடைய வாழ்க்கை முடிந்தாலும் முடியலாம் அப்போ அதுக்கு ரெடியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைக்க வேண்டியது அவசியம் சுத்தி குறித்து பல குழப்பங்கள் பல காலங்களில் இருந்திருக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சுத்தி இருந்துச்சு புதிய ஏற்பாட்டில் ஒரு சுத்தி இருப்பு பவுல் கூட சுத்தி செய்து கொண்டு தேவாலயத்தில் போய் சுத்தி நாட்களை நிறைவேற்றினான் அன்றடைய சமூகத்தில் போய் உட்காந்து கிடந்தான் தன்னுடைய சுத்திகரிப்புக்காக பவுல் தேவாலயத்தில் போய் கிடந்தார் அப்போது சிலர் மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தை பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய வழி செலுத்தி தீர்மானமும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான் ஏழு நாட்கள் உட்கார்ந்து சுத்தி இருக்கிறா இருபத்தி ஏழு ஏழு நாட்களும் நிறைவேறி வருகையில் ஏழு நாள் உட்கார்ந்து சுத்தி இருக்கிறோம் ஈஸ்டருக்கு மட்டும்தான் என்ன இப்ப கடைசி கூட்டத்துக்கு வந்த ஒரு பவுல் போய் நேரம் ஏழு நாள் உட்காந்து சுத்திருச்சு நமக்கு இந்த நாட்கள் தேவை சரி ராஜஸ்திரியின் சுத்திருப்பு நாட்கள் எத்தனை சொல்லுங்க ஒருவிதமான சும்னிர வெள்ளை போல தைலத்தினாலும் சுகந்த மற்ற மற்ற சுத்தரிப்புகளும்ோடிக்கப்படுகிற நாட்கள்றி பலகைய மரங்கள் எல்லாம் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக சீசிங் ஒரு ப்ராசஸ் அனுப்புறான் அதுக்கு உள்ள போயிட்டு வந்துருச்சு அது என்ன செய்யாது மற்ற இத்து போகாது வெள்ளைப்பாளம் ஆறு மாசம் சுகந்தம் இருக்கும் இதுக்கு போக ஒரு பெண்ணுக்கு என்னென்ன சுத்திகரிப்பு உண்டோ அவ்வளவும் சுத்திகரிச்சுதான் எங்க வரணும் முன்னால வரணும் அதையும் பார்த்து அதுல அவன் செலக்ட் பண்றாள் தான் யாரு ராஜா ஸ்ரீ பாருக்காரனுக்கு சுத்திருப்பு நடக்கா இல்லையா சுத்தி இருப்ப சொல்ல மாதிரி நடக்கு நீங்க உட்காந்துருப்பீங்க பேசுவீங்க விளையாடுவீங்க ஓடுவீங்க தூங்குவீங்க ஆனா கத்தோடைய சிஸ்டிப்ல இந்த சரீரத்துல என்ன வச்சிருக்காரு ஒரு ரத்த சுத்திகரிப்பு ஒரு டயலிசிஸ் நடந்துகிட்டே இருக்கு இந்த சரீரத்துல ரத்தத்துக்கு ஒரு சுத்தி இருப்பு உண்மைதானா கரெக்ட் அப்ப நம்ம அறியாமலே நமக்குள்ள ஒரு சுத்தி இருப்பை நின்று பண்ணும் போது பரிசுத்த ஜீவியத்துக்கு நம்ம எவ்வளவு நம்ம வெளியிறங்காம நம்ம சுத்திகரிக்கணும்னு யோசிச்சு பாருங்க ராஜஸ்திரியா மாறணும்னா நீ பனிரெண்டு மாசம் சுத்திகரிக்கணும் என்னம்ரிப்பு கூட்டம் ஏழு நாள் உன்னை சரிப்படுத்த முடியலையே இன்னும் பழைய மனுஷன் விட்டு போகலயே அதுக்கு தானே சொல்றோம் அடுத்து கம்யூனியன் இதை குறிச்சு வாக்குவாதம் யோத்தி ரெண்டு அப்பொழுது ரத்தத்தை எப்படி ஒரு கொஸ்டின் இன்னைக்கு பல விதமான வெளிப்பாடுகள் வித்தியாசமான தன்மைகள் இருக்கு அவுன்ஸ் மாதிரி வச்சுருக்கான் ஒரு அவுன்ஸ் அதை கொடுப்பாங்க ஒரு இடத்துல அப்பத்தை கொண்டு வந்து வாயிலே நெஞ்சுருவான் வச்சுட்டு போயிடுவான் வச்ச அது உடனே அப்படி மெல்ட் ஆயிரும் இந்த கேபி யோகநாள் நடத்துகிற ஆத்மீய யாத்திரை அந்த சர்ச்சு பிலிபர்ஸ் சர்ச் அந்த சர்ச்சுக்குன்னு நம்ம விசுவாசி இந்த கம்யூனியன் கப்புலாம் அடிச்சு கொடுத்தாரு ஏன்ட்ட கூட அது மாடல் ஒன்று இருக்குது இவ்வளோதான் இருக்கும் அது அப்படியே ட்ரே மாதிரி வரும் அப்படியே ட்ரையை தூக்கிட்டு போவாங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து குடிச்சுட்டு வச்சிடணும் அது தொண்டைக்குள்ளே போகுமா போகுதாண்டு நம்மளால கூட ராபோஜன் எடுக்க தெரியாது பாதி இருக்குது பாதிவருக்கு ராபோஜன் எடுக்க தெரியாது அப்போ வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துட்டே இருவான் எதுக்குன்னு தெரில கொடுத்தவுடனே என்ன செய்யணும் அதை சாப்பிட்ணு அடுத்து ரசம் ஒரு சிலர் தட்டி பாதி கொட்டிடுவான் ஒரு திருப்பி குடிப்பான் ஒரு சிலர் தொடச்சி ஒரு சில அப்படி இல்ல மொத்தமா குடிச்சிருவா ஒரு சிலர் பானம் பண்ணுங்கள் இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் புதிய உடன்பிடிக்கையா இருக்கிறது இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் இதை வாங்கி பானம் பண்ணும் போது எல்லாம் அதனாலதான் கப்ப வாங்கி நமக்கு இருக்கிற இதுல அந்த வரும்போது முழங்கால் போட்டு கையை நீட்டி அழகாக வாங்கலாம் அது ஒரு பக்தி பந்தி முழங்கால் போட்டு ரெண்டு கையே ஏந்தி வாங்கிட்டு கத்தாவே பிக்கப்பட்டது போல தேவ சித்த என்ன செய்ய ஜோமனிட்டே இருக்கும்போது அடுத்த ராபோஜனம் கொடுக்கும் போது அந்த ரசம் கொடுக்கும்போது வாங்கி ஒரு மடக்கு குடிக்கலாம் வயசானவங்க அந்த பிரெட்டு தொண்டையிலும் நீங்க கூட கொஞ்சம் குடிச்சுக்கலாம் ஆனா ஒரு சில இந்த நாக்குல அப்படி தொட்ட உடனே உடனே என்னவோ எலக்ட்ரிக் ஷா கடிச்ச மாதிரி எல்லாத்தையும் உதறி தள்ளிடுவான் இங்க நாம் பிடிச்சிருக்க ஏன் கையில ஆடும் உடனே ட்ரெஸ் எல்லாம் கொட்டிடும் சென்டிமெண்டா பார்ப்பாங்க ஏசி ஒன்றும் கொட்டிடுச்சு போட்டிருக்கு சிந்திச்சே சிந்திருச்சே சோத்திரன் சோத்ரன் ஒன்னும் நீ பக்தியா ஒழுங்க வாங்கி வீட்டுல காப்பி எப்படி கொடுக்கறீங்க நாக்க வச்சா டெஸ்ட் பண்றீங்க இல்ல பல்ல முட்டி கொட்டுதான் அழகா கிட்ட வரும்போது பக்தியா வாங்கணும் கத்தாவே உங்களுடைய மாறட்டும் உடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது போல என்னுடைய ரத்தம் உமக்காக நிச்சயப்படும் சிந்தர் ஒப்பு கொடுக்கிறேன் இதுதான் என்னுடைய பிரேயர் நீங்களும் தப்பு கிடையாது அதை வாங்கி அழகா ஒரு இந்த முக்காடை போட்டு இப்படி ஒரு இழுப்பு இப்படி ஒரு இழுப்பு இழுக்கிறதுக்குள்ள அது பாதி வாய்க்குள்ள போய்டும் அந்த முக்காட்டுல பாதி துணி இப்படிதான் வந்து உள்ள இதெல்லாம் பார்த்து நான் வந்து வெறுத்து போயிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியல யாரு சொல்லி கொடுத்தா இப்படி ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரில அதனால பல இடங்களில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறோம் இங்கேதான் அனௌன்ஸ் பண்ணல வாங்கி புசியுங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள் அப்படி அழகாக தெய்வீகமாக ஜெபிச்சுட்டு நீங்க அதை வாங்கி குடிச்சு அது உனக்குள்ள போகும் உள்ள ஒரு மடக்கு உள்ள போகும்போது உனக்கு ஒரு அபிஷேகம் வரும் அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி கொட்டிடக்கூடாது அப்படியே தெய்வ பயத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை மாற்றும் அதை சும்மா அந்த நாக்க வச்சு தொடது ஒரு ஒரு இன்ச்சு தொடது அப்படிலாம் இல்லை வாங்கி பானம் பண்ணுங்கள் ஏ அழகா கொடுத்தாரு வாங்கி குடி ராபோஜனா என்ன அதை குறித்து ஒரு சிலருக்கு வாக்குவாதம் இங்க வந்து வாரம் வாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வார நாங்க நான் வாக்குள்ள வரக்கூடாது நாப்பத்தி ஆறு பின்பு தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று யார் யார் வாக்கு பிரச்சனை அவ எடுத்தா நான் வரமாட்டேன் இவன் நான் வரமாட்டேன் அவர் எடுத்தால் நான் இல்லை நீ இப்படியே சொல்லி கிடைச்ச ஜெவவும் போய் தெய்வீகமும் போய் பரிசுத்தமும் போய் பெரியவங்கிற ஒரு பொல்லாத ஆவி பூந்து பிசாசு உடச்சுறான் யாருனாலும் சரி பேதர் எழும்பி பண்ணாங்க குறுக்க வந்தானா என்ன செஞ்சாங்க பேதர் எழுந்து அப்போ சில பெண்டை பிரசங்கம் பண்ணாரு மத்த எல்லாரும் என்ன சொன்னாங்க பதினோரு பேரும் எழும்பி கூட நின்னாங்க அவ்வளவுதான் ஒருத்தம் கூட பேசல அப்போ சில அதிகாரம் அப்போது கூட நின்று அவர்களை நோக்கி நீ தான் போடணும் நீ தான் ஒரு வாக்குவாதம் கிடையாது பெரிய கேவலம் வாக்கு சபைக்குள்ள வந்துருச்சு ஆதிமூணு மந்தைப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று பாத்தீங்களா உடைய மந்தை அமைப்பர் அடுத்த இன்னொருத்தர யாரு லோத்தினுடைய மந்தமர் ஆபரகாம் விசுவாசிகளின் தகப்பன் நீதி என்ன வருது சண்ட நம்ம எப்படி இருக்கிறோம் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் ஒவ்வொருவரும் போதகராக இருக்க வேண்டிய நிலவரத்துக்குள்ள வாக்குவாதம் ஒரே குடும்பம் ஒரே பயணம் சகோதரர் சொல்றேன் நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் நீ லெப்ட் போன ஒரே பிரிச்சுட்டான் நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் பதிமூணு எட்டு ஒன்பது நோக்கி எனக்கும் உனக்கும் என் வாக்குவாதம் வேண்டாம் வேண்டாம் எனக்கும் உ வாக்குலையிடலாம் ஒரு காமன் சென்ஸ் ஒரு சிலருக்கு ஆறு பத்துல பகுத்தறிவில் ியர் திருப்திையாமல் இருக்கும்யிற்று நாய்கள்ருல்லாத விசுவ பேசுறது முன்பி செய்கிறான் ஒருவரோடு ஒருவர் எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது போதுமா வாக்கு சகோதரனோடு சகோதரன் அடுத்து வாக்குவாதம் யாரு கூட வருது சொல்லுவான் பெண்டிகாசி பண்றீங்க விசுவாசிகளுக்கு புத்தி சொல்ற லெவல்ல நம்முடைய நிலவரம் எவ்வளவு டவுன் ஆயிடுச்சு தரம் தாழ்ந்து போயிடுச்சு யோசிச்சு பாருங்க அடி வாங்கிடு ஆறாம் அதிகாரம் முதலாம் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று வாக்குருப்புகளும்ாரணம் என்ன தெரியுமா நம்ம ஜனங்களுடைய கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று யாரா மாறிட்டாங்க குடும்பத்தை நடத்துறவங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மெய்ப்பர்கள் நாம் இந்த நாட்களில் மிருக குணத்துக்கு வரக்கூடாது மிருக குணமா இருந்த காலங்கள் ஒண்ணு உண்டு அதிலிருந்து வெளியே வந்துட்டோம் இல்லையா மூணு இருபத்தி நான் காரியம் அறியாத மூட நானே உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன் அது ஒரு காலம் அது வந்து எப்படி இருந்தோம் மிருகம் போல இருந்தோம் ஆனா இப்போ நீ எப்படி மாறணும் இப்ப ரட்சிக்குள்ள வந்துட்ட பிறகு மறுபடியும் ஆற மாறான் திரும்பவும் அந்த பழைய ஜென்ம சுவாமி மிருக குணம் வரக்கூடாது அதனாலதான் வாக்குவாதம் வருது ஒரு ஆள் வாலிம கூட்டிட்டாங்களா அடுத்த ஆள் ஆஃப் பண்ணிருங்க சரி ஸ்தோத்துரும் விட்டுரு இதோட நிறுத்திக்கோத்து சம போது அவ்வளவுதான் தொடங்கிடுச்சு பம்பெழுத்துடும் வாக்குவாதம் பண்ண மாட்டார் ஏசுவ நினைச்சு அவர் வாக்குவாதம் பண்ணாத தெய்வம் அவருடைய பிள்ளைகள் மனவாட்டி அவருடைய சரீரமாகி சபை வாக்குவாதம் பண்ணக்கூடாது பிடுங்க பின்பு கண்களுக்கு முன்பாக என்னை பரசுத்தம் நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் இங்கே இஸ்ரோல் புத்திரர் கத்தரோட வாக்குவாதம் பண்ணினதாலும் அவர்களுக்குள்ளாலும் இதுவாதம் போட்டு போராடினாங்க ஆனா கத்தர் சொல்றாரு புத்திரர் யாரோட வாக்குவாதம் பண்ணிட்டாங்க என்னோட வாக்குவாதம் பண்ணிட்டாங்க நல்லா கவனிச்சுக்கணும் நாம செய்ய ஒவ்வொரு தவறும் யாருக்கு விரோதமானது தாவித பத்சே பலோட பாவம் செஞ்சான் சொல்லும்போது என்ன சொல்றான் சொல்லுங்க செஞ்சது பத்சேபோட பாவம் ஆனா அறிக்கையில் வரும்போது தான் கரெக்டா பேசுறான் சங்கீதம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து செஞ்சிட்டேன் பண்ணுவேரும் அடிச்சுக்கலாம் கெட்ட வாரத்தை பேசிக்கலாம் நீங்க பழைய கதையை குப்பையெல்லாம் கிளறி தலையில் அள்ளி போட்டுக்கலாம் ஜங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது அப்பொழுது அவர்கள் மோசிக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் ஜனங்கள் மோசியோட வாக்குவாதம் பண்ணி நலமா இருக்கும் விசுவாங்க அந்த பிரச்சனையோடய முடிஞ்சு நல்லா இருக்கும் அப்படி சொல்லவே கூடாது அவங்க மோசடியோடு வாக்குவாதம் பண்ணாங்க பயங்கரமான வாக்குவாதம் எங்களை கொண்டு வந்த நடுரோட விட்டியா கொள்றதுக்கு பாக்குறியா அங்க கல்லறையில் இங்க கொண்டு வந்தியா என்ன மோசி போய் ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி எல்லாரையும் கையபிடிச்சு அழிச்சிட்டு வந்த இல்ல எல்லாரும் விடுதலையை வாஞ்சிட்டு தான் வந்தோம் அதனால வாக்குவாதம் பண்றது பெரிய குற்றம் ஒருவேளை உங்க சைட்ல நியாயம் இருக்கும் ஆனாலும் நீ வாக்குவாதம் பண்ணக்கூடாது உன் சைட்ல நியாயம் இருந்தாலும் உன்னை நீதி கிடைச்சிட்டு உன்னை பெரியாளா காட்டி நினைச்ச கூடாது வாக்குவாதம் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டு நான் ரொம்ப தேவனுக்கு முன்னால என்ன ஸ்ட்ரெயிட் பார்வர்டு அவருடைய பரிசுத்திற்கு முன்னால நம்ம என்ன ஆள் ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடி நாளை பொறாமை கொண்டு வாக்குவாதத்துக்கு உச்சகட்டத்துக்கு வரும்போது நீ போயிடு தேவையில்லை அடுத்து இவங்க பார்த்தா சரின்னு சொல்லிட்டு போய் மண் போட்ட எல்லா துறமையும் மண் அள்ளி எப்படியாவது தண்ணியை பார்த்தா திருப்பி வந்துட்டான் வாக்குண்டுபிடிக்கும் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் ஒரு விசுவாசி வச்சு பேசிட்டியா ஒரு அபிஷேகம் பற்றவன வச்சு பேசிட்டியா இல்ல அம்மா அப்பா வச்சு பேசிட்டியா அண்ணன் தம்பி வச்சு பேசிட்டியா முடிஞ்சது திரும்ப அடுத்த உடனே பழைய கதையை கலப்பார நம்முடைய உண்மையான மன்னிப்பு மனந்திருப்பதில் பழைய மறுபடியும் வந்துருது கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது அழிச்சிருந்தோம் வாக்குவாதம் வாக்குவாதம் வாக்குவாதம் படிச்சு பார்த்தேன் கூட ரெண்டு டிரிப் தான் வாக்குவாதம் பண்ண அடுத்து வாக்குவாதம் பண்ணல ஒரு புரஜாதிக்காரன் புத்தி சொன்னா டக்குன்னு ஆனா விசுவாசி தான் செய்ய மாட்டேங்கிறான் இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது ஒரு இதுல பாதி விசுவாசி பாதி அவிசுவாசி இன்னொருவாசி அதை கடந்து மல்லு கட்டி ஒரு நாலு மணி நேரம் பேசி ஓரளவு ஒரு சொல்யூஷனை சொல்லி அனுப்பியாச்சு சொல்லி விட்டேன் இனிமேல் நீயும் பேசக்கூடாது அவனும் இதை பத்தி நினைச்சக்கூடாது நிலமானதையும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் இன்னைக்கு சொன்ன வார்த்தையை மாறக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பினேன் இவன் நம்ம விசுவாசி என்ன அதில் ஒரு டீம் வந்து விசுவாசி புருஷன் அவிசுவாசி மனைவி விசுவாசி இன்னொரு சைடு ஃபுல் விசுவாசி பழைய விசுவாசி ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் தீர்த்து விட்டா இந்த விசுவாசியத்தையும் சொல்லியிருக்கேன் அவன் டேயும் ரெண்டு பேரும் வெளியே நினைக்கக்கூடாது எதையுமே பேசக்கூடாது அந்த விசுவாசி டீம் ஊரெல்லாம் போய் ட்ரம் அடிச்சிட்டான் டங்கு டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சு அவ ஒரே கிளப்பி விட்டு போயிட்டான் நான் கேரளா போனா அங்கே ஃபோன் வருது அந்த அவிசுவாசி டீம் கிட்ட இருந்து உங்கள் ஆளுங்க சரியில்லை நீங்கள் சொன்னால் முடிவை நிச்சய முடியாது நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம் தேவ சமூகத்தில் ஒரு தேவன்டைய மனுஷன் சொல்கிறாரு ஆனால் உங்கள் போய் இவ்வளவு நினைஞ்சிட்டான் பண்ணிட்டான் அதனால் அதை செய்ய முடியாது உங்கள் ஆள் வாயு கண்ட்ரோல் கிடையாது உங்கள் ஆளுங்களுக்குன்ட்டான் யாருக்கு கண்ட்ரோல் இல்லை ஆ விட்டுக் கொடுக்குற ஒரு அவிசுவாசி சமாதானமாக போகிறான் ஆனால் விசுவாசிக்கு அதை சமாதானமாக நிச்சய முடியல போக முடியலை நடக்குது வாக்கு பாரு பின்புவிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை வாக்குவாதம் பண்ணல ஒரு பெலிஸ்தன் வந்து அறிவில் ரெண்டு டிரிப்பு வாக்குவாதம் பண்றாங்க மூணா டிரிப்பு வாக்குவாதம் பண்றது நிறுத்திட்டான் நீ விசுவாசி நாற்பது டிரிப் வாக்குவாதம் பண்றீங்க எத்தனை மூணாம் கிளாஸ் பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு குழந்தைகளுக்கு தான் அது திரும்ப திரும்ப வரும் நமக்கு இவ்வளவு மெச்சூரிட்டி நாமத்தில் பலிபடத்துல வச்சா முடிஞ்சு போச்சா அதையே திரும்ப திரும்ப வாக்குவாதம் பண்ணக்கூடாது தான் வாக்குவாதம் பண்றவன் ஆனா அவனே ரெண்டு ட்ரிப் பண்ணிட்டு மூணாம் ட்ரிப் அமைதியாயிட்டான் பேசாத அப்படின்னா பேசவே கூடாது மௌனமா இருந்தால் மௌனமாவே இருக்கணும் என்ன சொல்லப்படுதோ அதுதான் நிச்சயணும் செய்யணும் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கிருபு இருக்கு அதை வாங்கணும் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு வாயை கட்டுப்படுத்தலாம் சிரிப்பை கட்டுப்படுத்தலாம் கைய கட்டுப்படுத்தலாம் காலை கட்டுப்படுத்தலாம் முடியாதெல்லாம் கிடையாது நான் சும்மா ஒரு இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் சென்னையில் நீங்கள் விஜிபிக்கு போனீங்கன்னா ஒருத்த கோல்டன் போ என்ன கொடுங்க செய்யமா அவட்டும் கூடாது தலைக்க முன்ன பேசுங்க என்ன பண்ணுங்க நான் யோசிப்பேன் அவனுக்கு காசு அந்த சம்பளம் பேர சிலை மனிதன் தான் ஒரு பெரிய சமாதானே வரும் இளைப்பாடு வரும் இருக்க ஒரு உலக மனுஷனுக்கு தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வில் பவர் இருக்கு உனக்கு இல்லையா பேச மாட்டான் சிலுவையில் தூக்கி தூங்க விட போறாங்க ஆதி ஆகமத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு அப்பொழுது கோபம் எழுந்தி லாபனு வாக்குவாதம் பண்ணி நீர் என்ன துரோகம் இருபது வருஷம் அவசரப்பட்டு வந்துட்ட சரி வந்ததான் வந்துட்டேன் என் தெய்வத்தையும் திருடிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்றான் எங்க யார்த்தம் கண்டுபிடிக்கப்படுதோ அவனை கொண்டான் தேடி தேடி பார்த்தா கிடைக்கல இப்ப அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு ஆனா விக்ரம் எங்கதான் இருக்கு எங்க தான் இருக்கு ராகல் தான் வச்சிருக்கா சிஸ்டர் ராகல தான் இருக்கு அது ஆனா பிரதருக்கு தெரியாது ஆனா சண்டையம் தெரியாமலே சண்டையை போட்டு இழுக்கிறான் அவனை துரோகம் பண்ண என்ன கண்டுபிடிச்சிட்ட வாக்குவாதம் சில காரியங்கள்ல நம்ம பகுதியில தப்ப வச்சுக்கிட்டே வாக்குவாதம் பண்றாங்க நம்ம சைட்ல ரைட்டே கிடையாது ஆனாலும் வீண் வாதங்கள் நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரம் இங்க பயங்கரமான ஒரு வாக்குவாதம் உண்டாச்சு பலத்த வாக்குவாதம் உண்டாடுச்சு ஆனா அதை அழகா டேக்கிள் பண்ணான் ஒரு ஆள் நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரத்துல ஒரு பெரிய வாக்குவாதம் எப்படி கூப்பிடாம போலாம் என்ன எப்ராஹிம் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில் பலத்த வாக்குவாதம் முட்டிடுச்சு ரெண்டு பேருக்கும் அவ்வளவு தகராறு நீ எப்படி எங்களை கூட போலாம் அப்பதான் சண்டை வந்து கடைசியில சகோதரன் நான் எம்மாத்திரம் நான் ஏதோ சும்மா ஒரு யுத்தத்துக்கு போனேன் அவங்களை அப்படி புகழ்ந்துட்டான் வாக்குவாதம் பண்ணி அடிதடிக்கு வந்தவன அடுத்த வசனம் அவன் நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திர முழு அறுப்பை பார்க்கலாம் உங்களை மாதிரி யாருமே நிச்சய முடியாது வின் பண்ண முடியாது நீங்க யுத்தத்துக்கு வரணும்னு அவசியம் இல்ல இது ஒரு சின்ன யுத்தம் அதனாலதான் வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அதனாலதான் அவங்க கூப்பிடல ரொம்ப அழகாக அத டேக்கிள் பண்ணி அவங்க பேசிட்டான் அவங்கள பேசின உடனே நீங்கள் நீங்களுடைய கோபம் ஆர்ட் அவன் என்ன செய்யணும் நீதோ செஞ்சிருக்கிறேன் பரவாயில்ல என்ன அவசரப்படாதீங்க என்ன ஊத்த என்ன செய்ய தெரியாது தெரியாது அதை கொளுத்தி விட்டுருவான் எங்கேயாவது ஒரு ஒண்ணுமேபத்த வாக்குவாதத்தை நீங்கல் பண்றீங்க பலத்த வாக்குவாதம் வந்தா பெட்டியை தூக்கி விடுவார்கள் வீட்டுக்கிட்டே வர மாட்டேன்மா மனைவி நான் எங்க வீட்டுக்கே போயிருந்தா அதுதான் பலத்த வாக்குவாதத்தினுடைய முடிவு ஆனா வாக்குவாதம் பண்ண மாட்டார் வாக்குவாதம் பண்ணாத ஒரு தன்மை வேணும் எல்லாரும் கண்களை மூடுவோம் சுத்தி போட்டனுடைய லாஸ்ட் போர்ஷனுக்கு நம்ம வர்றோம் இனிமேல் உங்களுடைய டைமு ஆண்டவருடைய டைமு ஆவியானவருடைய டைமு இந்த கூட்டத்திலேருந்து எழும்பி போகும்போது தயவு செய்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அது சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டாருங்கிற நிச்சயத்தோடு தான் நீங்கள் எழும்பணும் அது வரைக்கும் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உண்மை விடவே மாட்டேன் என்னுடைய அபிஷேகத்துக்கும் என்னுடைய ஆதி கிருபைக்கும் கிரியைக்கும் ஆதி வல்லமைக்கும் தரிசனத்துக்கும் வெளிப்பாடுக்கும் வரத்துக்கும் என்னுடைய ஆதியில் எனக்குள்ளே இருந்த வரங்கள் ஜொலிக்கத்தக்கதாகவும் என்னை திரும்ப கொண்டு வார் பிடிபட்டு போன உடன்பிடிக்கைப் பற்றி எனக்கு திரும்பி வரணும் எனக்கு அதே கிருபை அதே அபிஷேகம் அதே வெளிச்சம் அதே அக்னி எனக்குள்ளித்தது உண்மையானால் எனக்கு அதை தார் எல்லாரும் கேட்கலாம் சில நிமிடங்கள் நமக்குள்ள என்னென்ன வாக்குவாதங்கள் இருந்தது என்று பார்க்கலாம் அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார் சபைக்கு அந்த பழக்கம் இல்லை கிறிஸ்துக்குள் குழந்தைகளாய் நாம் இருந்தால் இன்னும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்போம் நமக்குள்ள யார் பெரியவர் என்ற தன்மை வேண்டாம் பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்களாக மிருக குணம் உள்ள மெய்ப்பர்களாக நாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும் பெலிஸ்தருடைய ஆவி அது வாக்குவாதம் பண்ணுகிற ஆவி அவனுக்கு கூட அதை கட்டுப்படுத்தக்கூடிய கிருமை இருந்தது மாமனாரும் மருமகனும் யாக்கோவு லாபானும் பயங்கர வாக்குவாதத்துக்குள்ளே கொண்டு போனார்கள் ஏதாவது இல்லை என்று வாக்குவாதம் பண்ணாதிருங்கள் வாக்குவாதம் யாரோடு பண்ணினாலும் அது தேவனோடு பண்ணதாக கணக்கில் வரும் கிருபை பெற்று வாக்குவாதத்தை அமர்த்துங்கள் கிறிஸ்துவின் சுவாபத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஜோ பண்ணுவோம் அதுக்கு பிறகு அறிக்கைக்கு டைம் தர்றேன் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிக்கை செஞ்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ எட்டு நிமிஷமோ நின்று ஆண்டு பாதத்தில் விழுந்து அறிக்கை செஞ்சு எப்படியாவது விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் விடுதலை இரண்டாவது அதுல இருந்து ஒரு விடுதலை மூணாவது அந்த காரியத்தில் நமக்கு ஒரு ஜெயம் நாலாவது இனி அந்த காரியத்தில் போராட்டம் இல்லாத ஒரு பரிசுத்தம் எத்தனை பேருக்கு அது வேணும் ஒன்னு மன்னிப்பு விடுதலை மூணாவது ஜெயம் நாலாவது பரிசுத்தம் ஆமா ஜெய் சலாத் ஜெய் சலாத் என்னென்ன சூழ்நிலை நீங்கள் வாக்குவாதம் செய்தீர்கள் ஊழியர்களோடு நடத்திப்புக்காரர்களோடு உடன் ஊழியர்களோடு விசுவாசிகளோடு விசுவாசிகள் விசுவாசிகளோடு புரிஷனோடு மனைவியோடு பெற்றோரோடு பிள்ளைகளோடு உடன் வேலையாட்களோடு புறஞ்சாட்டிகளோடு அவிசுவாசிகளோடு என்ன மண்ணியும் திறந்து சொல்லுங்க பாக்கலாம் கேளுங்க ஆண்டவரே என்ன மண்ணியும் ஒரு சத்தம் பரவ கேக்கட்டும் மன்னிப்பை தாருமையா த்துடைய பந்தியில் பங்கெடுக்கிறவர் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வாஞ்சிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாக்கி கொண்டவர்களுக்கு பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பந்தி ஜெயித்தவர்களுக்கும் ஜெயிக்கும் முடியாக வாஞ்சிக்கிறவர்களுக்கும் ஜெயிக்கும் முடியாக அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவன் எனக்கு கூப்பிடுங்க கெட்டாவே நீர் வாக்குவாதம் பண்ண மாட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறதே எனக்கு அந்த சுவாபத்தை தானும் கடைசி கூட்டம் தேவ சமூகத்தில் மனிதனோடு கத்தோடைய பந்தியில் உண்மையாகவே சுத்த மனசாட்சியோடு இனி வாக்குவாதம் செய்கிறதில்லை என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தவர்கள் நான் கத்துடைய வருகையில் அவரை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் அவருக்கு மனவாட்டியாக நான் மாற வேண்டும் என்று நான் வாங்கிக்கிறேன் என்கிற திட்டம் உள்ளவர்கள் எழுப்பி அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அழுங்க இந்த கூட்டத்திலேயே உங்களுக்கு யாராவது பகையாளியாக உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் உங்களை துக்கப்படுத்தினிருந்தால் இப்பவுமே கூட நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கலாம் இப்பவுமே இதுக்கு முடிஞ்ச பிறகு போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் இல்லை எப்போ போய் கூட என்னைய மன்னிச்சுருங்க நான் உப்புரவாகிறேன் பிரலோகம் போக இனிமேல் நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் வைராக்கியங்கள் வேண்டாம் பகை வேண்டாம் துக்கம் வேண்டாம் துரோகங்கள் வேண்டாம் பகைகள் வேண்டாம் கசப்பான வேர் வேண்டாம் நான் மன்னிக்கிறேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சிறியவர்கள் அல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் அல்ல உங்களுக்கு தெரியும் எல்லா சத்தியமும் தெரியும் உங்களுக்குள்ள திருத்துவத்தில் மூன்றாவது பகுதியாகிய தேவ ஆவியானவர் இருக்கிறார் ஞானஸ்தானம் பெற்ற யாரோ ஆபோஜி நடக்காம போகக்கூடாது அதே நேரத்தில் சுத்திகரிக்காமல் எடுக்கவும் கூடாது உப்புரவாக் கொள்ளுங்கள் சுத்திகரிக்கப்படாதீவிய ஒரு பெரிய கல்லாக உனக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் உன்னுடைய சுத்திகரிப்பு சரியாகமானால் அந்த நடு சுவரை கத்த இன்றைக்கு உடைப்பார் நீ ஒவ்வொன்றா அறிக்கை செய்ய அவரிக்கை செய்ய அந்த சுவர் உடைக்கப்படும் நீ தேவனுடைய முகத்தை இந்த கூட்டத்தில் பார்ப்பாய் தேவனுக்கு எல்லாம் தெரியும் அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது இந்த கூட்டத்தின் துவக்கத்தில் நான் வந்து உட்கார்ந்த பொழுது கத்தர் சொன்னார் நான் விளக்கை ஏற்றுவேன் சொன்னார் என் விளக்கை ஏற்றும் என்று சொல் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் விளக்கை அபிஷேகத்தை ஏற்றப் போகிறார் நீ ஒரு நெறிந்த நானல் நீ ஒரு மங்கியற திரி ஆனாலும் அவர் அணைக்க மாட்டார் அவர் உன்னை முறிக்க மாட்டார் பற்றோ அறிக்கைக்கு முன்பாக ஒரு கட்டு இருந்தது உண்மை அறிக்கைக்கு முன்பாக சில சங்கிலிகள் உன்னை பிணைத்திருந்தது உண்மை எப்பறிக்கை செஞ்சியோ அந்த கண்ணி திரித்து விட்டது விசுவாசிக்கிறீர்கள் அறிக்கையோடு அந்த வல்லமை நியாயப்பட்டு விட்டது தெய்வம் அதை மன்னித்து விட்டார் இறக்கத்திலாம் அறிக்கை என்பது ஒரு கழுகு தன்னுடைய சிறகுகள் இறகுகளை இழக்கிற ஒரு தன்மை அதுக்கு ஏற்கனவே இருந்துச்சு ஆனா ஒரு டைம் வரும்போது அதனுடைய சிறகு இறகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு ஒன்னா அந்த இறகு எல்லாம் விழுந்துடும் ஒரு முழு மொட்டையான மாதிரி ஆயிரும் ஆனா அதுக்கு பின்பு கத்தர் அவருக்கு புதிய உறவுகள் சிறகுகளை கொடுப்பார் அதுக்கு இருந்த பலன் எல்லாம் போய் பலவினப்பட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பலன் வர வர ஒன்னு ஒன்னா முளைச்சு வரும் இப்ப கழுகு மறுபடியும் வாழ திரும்பி வருகிறது நீ பெற்றி அறிக்கையில் பழைய இறங்கி கத்தரி கழுகுக்கு சமானமாய் இறங்குகளை தரப்போகிறார் ஒரு புதிய உன்னதமான வாழ்வு வாழ கத்தர இன்றைக்கு அபிஷேகிக்க போகிறார் இப்பொழுதுகள் இரவுகள் முறைக்கட்டும் உனக்கும் தேவனுக்கும் உள்ள சரியான கனெக்சன் டைம் இந்த நேரத்தில் நீ தேவனோடு வாக்கு தத்தம் கிடைக்கும் அபிஷேகம் கிடைக்கும் வரங்கள் கிடைக்கும் கிருமை கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் பரிசுத்தம் கிடைக்கும் இதுதான் தேவனோடு இணைக்கிற டைம் இப்ப நீ வந்து உட்காரவே கூடாது ஆசீர்வதி தாலியே நான் உன்னை விட மாட்டேன் முழங்கால் ஒடிஞ்சு போனா கூட பரவாயில்ல இப்ப பிள்ளைகள் எல்லாம் பார்க்காதீங்க எதையும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரம் தேவண்டிய வல்லமையினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள் ஹலோ லூயா ஒரு அருமையான நேரம் ஆசிர்வதிக்கப்பட்ட நேரம் ஆண்டவரை போய் பிடிச்சுக்கோ இருக்க கட்டிக்கோ லூயா ஏதோ உன் அன்னை நிற்கிறார் வியாதியஸர் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மந்திர கட்டுகள் இருக்கிறவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதத்தின் போராட்டத்தில் உள்ளவர்கள் முரங்கால் போயிட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிமிதமாக ஒரு நிமிஷம் தயவு யாரும் சந்தேகப்படாதீங்க நீ மன்னித்தால் நான் மன்னிப்பேன் சொன்னவரே நீ மன்னிப்பு கேட்டா மன்னிக்காம இருப்பாரா நிச்சயமாக கட்டர மன்னித்து இறகிறார் எത്രருக்கு இந்த விசேயம் இருக்கு ஆமென் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ துணிகிரமாவோ துன்மார்க்கமாவோ நரந்தெல்லாம் உмнаதா انا యేసप्पाட்ட நான் நம்பிக்கையோட சொல்லிட்டேன் ஆமென் கட்டர மன்னித்து விட்டார் பிசாசு அதல குதிஞ்சাতে முடியாது ஹalleluya அதனால மன்னிக்கலனே அந்த பிசாசு கிட்ட கூடாக యేసப்ப என்ன மன்னிச்சதரே ஹalleluya Hallelujah Satan nirmala banata Hallelujah Hallelujah Amen ye நமக்கு முன்பாக ஒரு செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறது கண்களில் நீங்கள் அதை தொடுங்கள் அபிஷேகத்தில் அந்த செங்கோலை தொடுங்கள் தேவனத்திலிருந்து நீட்டப்பட்டு அந்த செங்கோலை தொட்டவர்களுக்கு எத்தனை பேர் இந்த செங்கோலை தொடங்கினீர்கள் அலனுயா அமே நீக்கப்பட்ட செங்கோலை எத்தனை பேர் தொடங்கினீர்கள் உன் குடும்பத்துக்கு கிருவை அலனு உன்னுடைய ஊழியத்திலே இறக்கம் ஆமே இந்த கூட்டங்கள் வாயிலாக கத்தர் என் விளக்கை ார் எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் என் விளக்கை ஏற்றினார் கத்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் சொல்லுகிறான் அப்படியே பரலோகத்தில் கால் வைத்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக பவுல் வாரினான் மூன்றாம் வான வரைக்கும் போய் சேர்ந்தான் இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் பரலோக சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் மார்பில் சாய்ந்து கொள்ளும் அந்த பாக்கியத்தை பெற்றுக் தூரமாய் கிடந்த நம்மை இழுத்து அனைத்து தன்னுடைய மார்போடு சேர்த்துக் கொண்டார் ஹலோ லூயா நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் வாஞ்சிக்கிறாய் அதற்காக நீ பல பிரதிஷைகளை பண்ணுகிறாய் விசுவாசத்தில் நிற்க வேண்டும் என்று நீ போராடி கொண்டிருக்கிறாய் ஆனாலும் பல விதங்களிலே நீ போராட்டங்களிலே தடுமாறிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னை விசுவாச வீரனாய் மாற்ற அவர் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீ தடுமாறுகிற ஒரு நபராய் இருந்தாலும் அவர் உன்னை பரிசுத்தவனாய் மாற்றுகிற திட்டத்தில் மாற்றம் இல்லை அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அவர் நிச்சயமாய் உன்னை பரிசுத்தவனாய் மாற்றுவார் அவர் நிச்சயமாய் உன்னை செய்ய மாற்றுவார் அவர் நிச்சயமாய் உன் கதையை உயர்த்துவார் அழகான அழகான பிள்ளைகளை வந்து அருமையான வீடு இடிந்து அழகான மனைவி வெறுத்து ஆஸ்திகளை இழந்து போன நேவரத்தில் கத்தரவனோடு பேசினார் அவன் சொன்னான் தேவரிடாது அவனுக்கு இழந்து போனது போல அழகான பிள்ளைகள் திரும்ப கிடைத்தார்கள் ஆசீர்வாதம் தேடி வந்தது தோற்று போனேன் என்று நீ சொல்லாத கத்தரவனுக்கு நட்டிப்பா தரவே என்ற பாதையில கொண்டு அவர்கள் டிப்பாய் தருவது அவருடைய திட்டம் அவர் செய்ய நினைத்தது ததை பதாது உன்னை கொண்டு போய் சேர்ப்பார் விமாலா கார்த்தியா உன்னுடைய இலக்கில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர் ஏனென்றால் உன்னுடைய பலவீனங்கள் பயங்கரமான போராட்டங்கள் தோல்விகள் அந்த நிழல்கள் ஜாஸ்தியா இருக்கு முடியுமா நம்ம பாட்டு பாடுறோமே யோசிக்கிறீங்க நடக்க போறது என்ன தெரியுமா அர்த்தம் தன்னுடைய ஜெயத்தை உனக்குள்ள கொடுத்தர் ஜித்தது போ உன்னை ஜரி உனக்கு கொண்டு வருவார் அதை யாரும் தடுக்க முடியாது தன்னுடைய விசுவாசத்தை உனக்குள்ள கொண்டு வருவார் தன்னுடைய பூரணத்தை உனக்குள்ள கொண்டு வருவார் நீ நிச்சயம் ஜெயிப்பாய் அவர் உன்னை ஜெயிக்க வைப்பார் எத்தனை அதை கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இருங்கள் பலத்தை காத்து வீச போகிறது மேல்வெட்டின் அனுபவத்தை கத்தரிப்பது அனுப்ப போகிறார் எவ்வளவு களி கூற முடியுமா அவ்வளவு களி கூர்ந்துகள் எவ்வளவு கத்தனை முடியுமா அவ்வளவு அபிஷேகத்தை நிரம்ப முடியுமா அவ்வளவு நிரம்பிக்கொள் எவ்வளவு ஜெயக்கொடியை உயர்த்த முடியுமா அவ்வளவுக்கொள் எவ்வளவு அந்நியவாச பேச முடியுமா அவ்வளவு தேவனோடு பேசிக்கொள் அல்ல பெற்றுக்கொள்ள வேண்டுமா பெற்றுக்கொள் இன்றைக்கு கத்த உடைய புதிய எண்ணெயினால் அபிஷேகித்திருக்கிறார் உன் சத்திரக்களுக்கு இனிமேல் வெக்கத்தை அவர் உடுத்த போகிறார் ஹலே லூயா முடிந்த அளவு எல்லாரும் நிலத்தோடு கத்தரை மையப்படுத்தின ஆமா ஒரு சிலரை மன்னித்து இருக்கிறார் ஒரு சிலரை கழுவி இருக்கிறார் ஒரு சிலருக்கு பழையதை மாற்றி கொடுத்திருக்கிறார் ஒரு சிலருக்கு சீர்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஒரு சிலருக்கு புதிய அனுபவத்தை புதிசாக சிஷ்டித்து அவரே வந்து அதை படைத்து வைத்திருக்கிறார் ஆமே தாவீர் கேட்டான் சுத்தமான இறுதி எனக்கு சிருஷ்டியும் என்று இப்பொழுது கத்தர் ஒவ்வொரு நிலவர்கள் அவர் பல காரியங்களை தோல்வியடைய வைத்து வல்லமையை கத்திருந்த கூட்டத்தில் அழித்திருக்கிறார் சிலுவையில் ஆணி அடித்திருக்கிறார் அவர் உட்கார்ந்து நம்மை சுத்தியரித்துக் கொண்டிருந்தார் அதற்காக சுத்திகரித்து நம்மை கற்றவுடைவுகளாய் மாற்றினார் தாழ்வான நிலவரத்தில் இருந்தோம் ஆனால் கிருபையினால் அபிஷேகத்தினால் தன்னோடு அவர் இணைத்துக் கொண்டார் அதற்காக ஸ்தோத்திரம் அணுவார் பாக்கப்பட்ட நிலவரத்தில் வளர்ந்து நிறைவேடைந்து இயேசு வரும் ஒவ்வொருவரும் அவரை சந்திக்க உதவிய முடியாது